நட்டினி நேர்களுக்கு வணக்கம் நட்டணியின் தினம் ஒரு தொழில் இன்று நான் நவராத்திரி ஸ்பெஷல் இத பத்தி பேச வந்திருக்கேன் அதாவது நவராத்திரி விஜயதசமி தசராங்க ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா மூணு மூணு ஸ்டேட்ல ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க இந்த நவராத்திரியில வந்து நவராத்திரி கொலு பொம்மை வைப்பாங்க இந்த ஒன்பது நாள் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அந்த நவராத்திரி கொலுவை எப்படி வைக்கிறது நம்ம பாக்கலாம் நவராத்திரி குழு வந்து அம்மாவாசையே வருது இல்லைங்களா அம்மாசை அணிக்கிலேருந்தோம் அடுத்த நாளோ வைக்கலாம் ஒன்பது நாள் எப்படி வைக்கிறதுனா கடையில வந்து படின்னு விற்கும் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு நம்ம வசதி இப்படி அஞ்சு வைக்கிறவங்க படி வாங்கலாம் இல்ல ஏழு ஒன்பது மாதிரி வாங்கி நம்ம வீட்ல ஹாலிலயோ இல்ல சாமி ரூம்லயும் நல்லா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அங்கே வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் எப்படின்னா கொலு தீம் எப்படி செலக்ட் பண்றது ஒன்னு பாரம்பரிய தீம் பாரம்பரிய தீம்னா கதையோ புராணமோ ஏதோ ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்துல எழுதிட்டு காடு விலங்கு ஆசிரமங்கள் அரண்மனை சிவன் பார்வதி லட்சுமி சரஸ்வதி சாமிகள் நிறைய வாங்குறது இது வந்து லட்சுமி தேவிக்கு ரொம்ப விசேஷமான பண்டிகை லக்ஷ்மி துர்கன் சரஸ்வதி மூணு மூணுமே அதுக்கு அடுத்தது வந்து கிராமப்புற தீம் விவசாயம் பண்ற மாதிரி நெல் உளையற மாதிரி அப்புறம் நதி ஓடுற மாதிரி காடு அந்த மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து மைசூர் தசரா தீம் இதுல வந்து மரப்பாச்சி பொம்மைகள் ராஜா ராணி டிப்பு சுல்தான் இந்த மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்காக ஹிஸ்டரி சம்பந்தமானது வச்சுக்கலாம் நம்ம அது என்னன்னா சிண்டரேலா ஹோமி ஜாங்கீர் பாபா ஷாஜஹஹான் அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து இந்த பொம்மைகளை வாங்கும்போது ஒண்ணு நாம வைக்கும் மரப்பாச்சி பொம்மைகள் வீட்டில உள்ள குழந்தைங்களை வாங்கிட்டு வந்து படிப்படியா அலங்காரம் பண்ணி அடுக்கிறதுக்கு குழந்தைங்கிட்ட வேலை வாங்கிக்கலாம் ஏன்னா இப்ப குழந்தைங்களுக்கு வந்து எந்த வேலையும் செய்யறது இல்ல ஒன்னும் ஸ்கூலுக்கு போவாங்க உட்காந்து டிவி பாப்பாங்க கம்யூட்டர்ல இருப்பாங்க அவ்வளவுதான் இது ஒரு ஸ்பெஷலா இருக்கும் அவங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும் சேஞ்சஸ் கிடைக்கட்டும் அதனாலதான் அது கூட வந்து ஒரு கலசம்னு வைப்பாங்க கலச வச்சு ஒன்பது நாளைக்கு நல்லா பூஜை பண்ணுவாங்க சாயங்காலத்துல பூஜை பண்ணிட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு எல்லா அக்கப்பக்கத்துல நெய்பர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு சொந்தக்காரங்களை கூட்டிட்டு தினமும் ஒரு வகையான ஒரு நாளைக்கு ஒரு நாள் சுண்டல் ஒரு நாள் பாயசம் பொறி நான் எத்தனையோ ரெசிபிகளெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் செஞ்சு எல்லாருமே ஆசத்தலாம் வெத்திலப்பாக்கு ஓட வச்சு ஒருவங்களுக்கு இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வெத்திலப்பாக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு அதுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க கிட்ட வைக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் பெரியவங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் சரி குழந்தைங்க கொடுக்குறது விசேஷம் நாம அவங்க வீட்டுக்கு போறது அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறது இது மாதிரி ஒன்பது நாள் நடக்கும் அது பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் பொம்மை நல்லா நீட்டா எடுத்து நல்லா எடுத்து அடுத்த வருஷத்துக்கு பயம் மாதிரி அட்டைப்பட்டியில போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் நவராத்திரி குல பொம்மை பொம்மையை சொல்லிட்டு சொல்லத்திரி நம்ம எல்லாமே நட்டுணி நீர் எல்லாம் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் என்ற எண்ணத்தோடு இன்னைக்கு நவராத்திரி கொழு இது விஷயத்த பேசிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் எல்லாம் கொழுவைங்க அதை பார்க்க கண்டிப்பா என்ன கூப்பிடுவீங்க தானே மீண்டும் இன்னொரு தகவலோட உங்களை பார்க்கும் முறை நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்